ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம்ீம்ாஷியம் மேஷி கிமாஸ்வே அவரி மக்கே நம பவித்திர பவித்திரீவம் தவித்தை தை கோ நமோ நம நமயிராஜா விவேகனந்தித்யேத்தபாரிணே आनंदमानंदकरं प्रसन्नं, बोधस्वरूपं ஆனந்த மானந்தோஸ்வம் நஜபாவயம் யோகீந்திரமீடியம் பைம் ஸ்ரீச்சிந்தம் நரந்தம் சூத்த விகிரா பதப்பைர்னோஸ் மேவ மாதாச்ச பிதா த்தமேவ்வமுஷ் சகாத்வமேவ்வீவிணம் மமதேவேவ கல்லாலின் புடஜமர்ந்து நான்மறை ஆறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்தபூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் ஓய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவினுடைய பெருங்கருணையினாலும் அறத்தான் வருவதே இன்பம் என்ற தலைப்பின் கீழ் அற வாழ்க்கையை வாழ்ந்து நாமும் இன்புற்று வருகின்ற தலைமுறைகளுக்கும் இன்பமான வாழ்க்கைக்கான வழியை காட்டக்கூடிய நல்ல சிந்தனைகளை வள்ளுவருடைய வாய்மொழியின் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் தொடர்ந்து ிிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று கருதுகிறேன் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி வள்ளுவரை வணங்கி தொடர்ந்து கருத்துக்களை சிந்திப்போம் அறன் வலியுறுத்தல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதப் பேரவையினுடைய சிறப்பை பற்றி ஆராய்ச்சி செய்தோம் வாழ்க்கையில் நமக்கு உதவியாக இருப்பது நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் பிறருக்கு வழங்குவதற்கும் உதவியாக இருப்பது சாஸ்திரங்கள் திருக்குறள் போன்ற நூல்கள் என்று பார்த்தோம் அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக நமக்கு விளக்கிக் கூறுகின்றன அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக விளக்கி கூறுகின்றது என்றெல்லாம் பார்த்தோம் அற வாழ்க்கை தான் மனிதனுக்கு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டு அறத்தை பற்றிய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் விருப்பு வெறுப்பற்ற சீரான வாழ்க்கையே அறம் என்று சொல்லப்படும் தன் ஒழுக்கமே அறம் என்று கூறப்படும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கையே அறம் என்று சொல்லப்படும் அறம் நம்முடைய உள்ளத்துக்கு வலிமையை தரக்கூடியது உள்ளத்தை வசப்படுத்தக்கூடியது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது உள்ளத்தை நெறிக்கி உட்படுத்தக்கூடியது அறம் அறத்தின் வால்தான் மனம் அமைதியுறும் தூய்மை பெறும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கு இடம் இருக்க முடியாது எனவே அறம் செய்ய விரும்பு என்ற அவை பிராட்டியினுடைய கருத்துக்கு ஏற்ப அறத்தை பற்றி தர்மத்தை பற்றி புண்ணியத்தை பற்றி சீரான வாழ்க்கை நெறிமுறையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அறம் உண்மை அறத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் வீடு உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அறம் ஆக அறத்தில் அறத்தை எவன் அறிந்து அற வழியிலே வாழ்வாங்கு வாழ்கின்றானோ அவனுக்கு அறம் முக்கியமாக வீடு வேற்றை கொடுக்கும் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தரும் என்று பார்த்தோம் அடுத்தபடியாக அறத்தை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது அறத்தை விட்டால் நமக்கு பெரும் கேடு வந்து விளையும் எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அறத்திற்கு மாறானவற்றை ஒருபொழுதும் நாம் பின்பற்றக்கூடாது மூன்றாவதாக பார்த்தோம் முடிந்த வரையிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஓயாமல் இடைவிடாமல் நீண்ட காலம் நாம் எந்த வழிகளிலெல்லாம் அறங்களை செய்ய முடியுமோ அந்தந்த வகைகளிலெல்லாம் அறத்தை செய்ய வேண்டும் மனத்தால் அறத்தை செய்ய வேண்டும் சொற்களால் அறத்தை செய்ய வேண்டும் உடலால் அறத்தை செய்ய வேண்டும் பொருளால் அறத்தை செய்ய வேண்டும் நம்முடைய திறமைகளை பிறருக்கு வழங்குவதால் வளர்த்திக்கொள்வதால் அறத்தை செய்ய வேண்டும் இப்படி எத்தனையோ வழிகளில் அறத்தை செய்யலாம் அறத்தை செய்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது தர்மத்தை கடைபிடிப்பதற்கு வாழ்நாள் போதாது எத்தனையோ வகையான தர்மங்கள் இருக்கின்றன கடைபிடிப்பதற்கு தர்மம் என்பது காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இரவு உறங்க போகும் வரை வாழ்கின்ற சீரான வாழ்க்கை முறையில்தான் அறத்தின் அஸ்திவாரம் அறத்தின் நிலை களம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றவைகளெல்லாம் அதற்கு சூட்டப்படும் அணிகலன்கள் தான் இந்த அடிப்படையிலே கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மனது தூய்மையாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறங்களை செய்ய வேண்டும் பிறருடைய புகழுக்காகவோ பெருமைக்காகவோ நாம் அறத்தை செய்யக்கூடாது நாம் ஒழுக்கமாக இருப்பது நம்முடைய மன அமைதிக்காக பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ சமுதாயத்துக்கு பயந்து ஒழுக்கமாக இருக்கக்கூடாது நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு பயந்து அறத்தை பின்பற்றுவது உண்மையான அறமாகாது நம்முடைய மன தூய்மைக்காக நாம் அறத்தை பின்பற்ற வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் நம்மை தவறாக நினைத்து விடுமோ என்று கருதி ஒழுக்கத்தையும் அறத்தையும் பின்பற்றக்கூடாது பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் என்றார் வள்ளுவர் பிறருக்காக நாம் ஒழுக்கத்தை பேணக்கூடாது நம்முடைய மன அமைதிக்காக நமக்காக நாம் அற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அது சுயநலம் அல்ல அதுதான் அது முறையான தேடிக் கொள்வது அறியாமையோடு கூடிய சுயநலம் தனக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கை விளைவிக்கக்கூடியது அறிவுபூர்வமான சுயநலம் அறிவுபூர்வமான திருக்குறள் நெறிக்குட்பட்ட தன்னை எப்பொழுதும் மன அமைதியோடு வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அறத்தை பின்பற்றுவது சுயநலம் அல்ல நான் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்பது சுயநலம் அல்ல அதன் பொருட்டு சரியான வழியிலே நான் அறத்தை பின்பற்றுவது சுயநலம் அல்ல பிறருடைய சொத்தை அபகரிப்பது பிறருக்கு கெடுதலை செய்வது அதன் மூலம் தான் நன்றாக வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் சுயநலமே தவிர அந்த சுயநலம் வேறு இந்த சுயநலம் வேறு இந்த சுயநலம் அவசியம் தேவை இந்த சுயநலம் பொதுநலத்தை அடிப்படையாக கொண்டது பொதுநலத்திற்கு இடையூறு இல்லாத சுயநலம் அற வாழ்க்கை எனவே மனம் தூய்மை அடைவதற்காக நாம் அறத்தை பேண வேண்டும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் சமுதாய சேவைகள் ஜபதபங்கள் யாத்திரைகள் தானங்கள் எல்லா செயல்களும் அறம் என்று அழைக்கப்படுகிறது இவைகள் அனைத்தின் நோக்கம் மன தூய்மையே மனதில் இருக்கக்கூடிய விருப்பு விருப்புகள் குறைய வேண்டும் என்கின்ற நோக்கமே இதற்கு இருக்கிறது அனைத்து அறன் மனத்துக்கண் மாசு இளன் ஆதலே ஆகும் பிற ஆக்குல நீர மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற அறமெல்லாம் பயனற்றவை விழலுக்கு இறைத்த நீராக எனவே மிக கவனமாக செய்ய வேண்டும் இதை பார்த்தோம் ஒரு கருத்தை சொன்னேன் சற்று விளக்க விரும்புகிறேன் அனுஷ்டானம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கிறது மனிதன் ஆரம்பத்திலே சகாம தர்மத்தை தான் அனுஷ்டிக்க முடியும் அவன் மனிதன் சாஸ்திரங்களை சாறுகிறான் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற திருக்குறள் போன்ற அறநெறி நூல்களை சாறுகிறான் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான் உலகியல் இன்பங்களை அறத்திற்குட்பட்ட வழியிலே நுகர்கிறான் அதாவது நம்ம சாஸ்திரத்தை சார்ந்திருக்கிறோம் அதுதான் நமக்கு வழிகாட்டுகிறது நான் எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது எதை செய்யணும்னு அதை எனக்கு கைட் பண்ணி இருக்கு சோதனா லட்சணார்த்தோ அது என்ன கைடு பண்ணி கொண்டே இருக்கு சாஸ்திரம் பின்னால இருந்து கொண்டு இருந்து கொண்டு நீ இப்படி செய் இப்படி செய்யாத இப்படி பேசி இப்படி பேசாத லௌகிக்கம் எது வைதிகம் எது தர்மம் என்ன தத்துவம் என்ன என்று அது சொல்லி சொல்லி இப்படி செய் அப்படி செய்யாதேன்னு உள்ளுக்குள்ள இருந்து அறிவானது நம்மை சரியான அறவழியிலே தூண்டிக்கொண்டு அந்த அறிவு சரியான அறவழியிலே தூண்ட வேண்டும் என்று தான் காயத்ரி மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணுகிறோம் உலக சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லாது மாறாக கொண்டு போகாது நம்ம அந்த போற வழியிலேயே போய் அதை சரி பண்ணணும் அதற்காக ஒரு மனோ தத்துவ ரீதியிலே அது அணுகுகிறது நீ தர்மமாக உலக சுகங்களை அனுபவிப்பாய் ஆக சொல்லி புல இன்பங்களை அறத்திற்குட்பட்ட வழியிலே நுகரலாம் ஆனால் நீ தர்ம வாழ்க்கையோடு தான் அதை அனுபவிக்கணும் அதுக்கு பேரு சகாம தர்ம அனுஷ்டானம் ஆனா காலப்போக்கில் நமக்கு இந்த நல்லவர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய அறத்துக்கே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு நம்முடைய அறிவை மேலும் மேலும் மேலும் தூய்மைப்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த அற வாழ்க்கைக்கு இருக்கிறது இந்த தார்மிக ஜீவனத்திற்கு அது இருக்கிறது இந்த தார்மிக ஜீவனம் என்ன தார்மிக ஜீவனம்னா அற இந்த அற என்ன பண்ணுகிறதுனா நம்மையும் அறியாமல் நமக்கு உலக ஆசைகளை குறைக்கிறது அதுலயே இருந்து கொண்டிருக்கணும் இந்த ஷங்கேரி ஒரு பெரியவர் இருந்தார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்க கமலஜ தைதாஷ்டகம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவன் நிருசிம்ம பாரதி மகா சுவாமிகள் அவர் அவர் வந்து இந்த சாரதாம்பாள் பேர்ல ஒரு அற்புதமான ஸ்லோகங்களை எழுதி வச்சிருக்கார் எட்டு ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு வரியிலையும் கடைசியில என்ன வரும்னு கேட்டா அம்மா தாயே சாரதாம்பா எனக்கு சுத்தமான புத்தியையும் சுத்தமான வித்தியையும் சீக்கிரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வரும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வித்யாம் சுத்தாம் கே சே மிரைவில் கல்வியையும் தூய அறிவையும் கொடு நல்ல சாஸ்திரத்தை குடு நல்ல புத்தியை குடு அப்படி சொல்லி சாரதாம்பை கேட்ட பிரார்த்தனை செய்யிறார் அதில் அவர் பிரார்த்தனை பண்ணுகிற முறை இப்படி இருக்கிறது அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம் இப்படி இருக்கு அவர் சொல்லுகிறார் எனக்குன்னு என்ன கடமை எனக்கு வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதன ஒழுங்கா செய்யறத்துக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுமா கர்மஸ்வாத்மோஷணாம் விதித்திரம் சத்யமபி சதா திரு விதா சுத்தாம்பிம் கமலஜதை தேசரம் தேகி மஹியம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு இது மாதிரி இது ஆனால் இதுல சன்னியாசிகளுக்கு பிரார்த்தனையா உள்ள நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லை ஏன்னா அவர் ஒரு மடாதிபதி சன்னியாசியாகவும் மடாதிபதியாகவும் இருந்தவர் அந்த ஷிருங்ககிரி சங்கராச்சாரியார் இப்ப இருக்கிறவருக்கு முன்னாலே இருந்தவருக்கு முன்னாலே இருந்தவருக்கு முன்னாலே இருந்தவர் இப்ப இருக்கிற சங்கராச்சாரியார் முப்பத்தி ஆறாவது சுவாமிகள் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணாவது பீடாதிபதி அந்த சுவாமிகள் எழுதின ஸ்லோகம் இது என்னுடைய புத்தி என்னோட தர்மத்தை ஒழுங்க அனுஷ்டிக்கிறதுக்கு எப்பவும் போயிட்டே இருக்கட்டும் திஷனா சுவாத்மோதே சுர்மசு எனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லாம் நான் சரியாக செய்வதற்கு எனக்கு உறுதியான புத்தியை கொடு அம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன் கடமைகளை நன்றாக செய்யத்துக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு எனக்கு நல்ல ஆயுச கொடுன்னு கேட்கிற தேக தார்டியம் ததர்த்தம் எனக்கு அதுக்கு பிறகு கேட்கிற அதுக்கு தீர்கஞ்ச உறுதியான உடம்போட அல்பாயுசுல போயிடக்கூடாது தீர்க்க ஆயு நீண்ட நாள் ஆரோக்கியமா இருந்து நான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும் பூஜை பண்ணணும் அம்மா சரி அது அதுக்கப்புறம் என்னது மூன்று உலகங்களும் புகழும் வண்ணம் நான் வாழ வேண்டும்ங்கிற புகழ கேட்கிறார்கள் என்னன்னா பெரியவங்கள்லாம் மகான்கள் இவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் புகழும் அந்த புகழ் எனக்கு வேணும் அந்த நியாயமான புகழ் வேணும் போற பொய்யான புகழ் இல்லை சும்மா என்னத்தையாவது ஊர்ல ஆள சொல்லி ஞாயிறே வருக திங்களே வருக காளையே எழு புலியே புறப்படு சிங்கமே சீரியழுங்காள பரமேஸ்வரியே வங்காள விரிகுடாவே இப்படி என்னவா போடுறது இதெல்லாம் இந்த மாதிரி புகழாரம் வேணும் இவன் தர்மானுஷ்டாப்பா இவன் ஒரு நாளும் தர்மத்திலிருந்து கிடையாது இவன் அப்படிப்பட்ட தர்மானுஷ்டா இவன் அற வாழ்க்கையில தலதி விளங்குகின்றவன் அப்படிங்கிற பேர் வேண்டாம் போலி புகழெல்லாம் அடிச்சு ஒட்டி அதாவது மகான்கள் அறிஞர் பெருமக்கள் புகழும் வண்ணம் இவன் ஒழுக்கமானவன் இவன் நேர்மையானவன் இவன் தூய்மையாவானவன் என்ற புகழை உடையவனாக நான் இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்றோஜனே வேதம் பிரார்த்தனை பண்ணுகிறது நான் சமுதாயத்தில் தார்மீகம் என்ற புகழை உடையவனாக வாழ்வேனாக அந்த புகழ் வேண்டும் நான் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் சொல்லி சாதாரண லோக்கல் ஜனங்கள்ல அறிஞர் பெருமக்கள் புகழ் அந்த புகழை உடையவனாக நான் வாழ வேண்டும் பாப மார்க்கா விரக்தி இந்த பாபத்தை ஒரு நாளும் நான் செஞ்சிடக்கூடாது ஏதாவது அறியாம அறிந்தும் அறியாமலும் எந்த கணத்திலையும் பாப கர்மாவை நான் செஞ்சிட கூடாது பாபத்தை செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் போகக்கூடாது தப்பான வழியிலேயே போகக்கூடாது தப்பு தப்பு பாபம் நல்லது கெட்டது சொல்றீங்களே சுவாமி என்ன முதல்ல கெட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்னா பெரியவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறைய இருக்கு பொய் சொல்றது பெரிய பாபம் கொலை களவு கல் காமம் சூது இந்த அஞ்சு எவங்கிட்ட இருக்கோ மகா கட்டம் கொலை கொலை பண்றது களவு திருடுறது கல்லு குடிக்கிறது காமம் அப்புறம் சூது சில பேர் இந்த சூதுக்கு பதிலாக இன்னொன்னு போட்டுட்டாங்க குரு நிந்தைன்னு போட்டாங்க எப்படி போட்டாலும் சரி கொலை களவு கல் காமம் சூது இவங்க கிட்ட இந்த இதெல்லாம் இருக்கிற ஆள்கிட்ட பஞ்ச மகா பாதகம்னு பேர் அதை தவிர இன்னும் சிலதெல்லாம் இருக்கு எப்ப பார்த்தாலும் புறங்க ஒரு ஆளோட சேராதே வசப்படுற ஆளோட சேராத பேராசை முடிச்ச ஆளோட கடவுளை நம்பாத வள்ளுவர் உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் பெரியவங்கலாம் இருக்குன்னு சொல்ற ஒரு பொருளை இல்லேன்னு சொல்றவனை பார்த்தா தூரத்திலேயே வணங்கிடு அப்படின்ட்டு ஆகவே இப்படி நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடக்கம் இல்லாதவன் பணிவில்லாதவன் உணர்ச்சி வசப்படுகிறவன் இவங்களை ஜாக்கிரத்தையா ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப தூரத்துல இருந்துக்கணும் சத் சங்கம் நல்லவங்களோட எப்பவும் சேர்ந்து இருக்கணும் நல்லவங்களோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்களை பேசணும்னா சத் கதாயா சிரவணம் இந்த ஸ்லோகம் அப்படி சொல்லுகிறேன் தேவி தத்வா கிருபா அம்மா தாயே கருணை கடலே சாரதாம்பிகையே இதெல்லாம் எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னா இந்த மனசு சுத்தமாகணுங்கிற நோக்கங்கிற விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இந்த சகாம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு சொன்னோம் இந்த சகாம தர்மானுஷ்டானங்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உலகியல் பலன்களை அனுபவிக்கிறது தப்பு கிடையாது நான் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஒரு இடத்துல கர்ம யோகத்தை பத்தி பத்து நாள் பேசினேன் என் முன்னாள் ஒருத்தர் உட்கார்ந்து தலையை தலை நான் அவர் நல்லா புரிஞ்சிட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன் கடைசி நாள் வந்து சொல்றாரு நீங்க சாமி இந்த கர்மம் கர்மம் சொன்னீங்களே இந்த செத்து போனா செய்யறாங்களே கர்மா அதி அதுதான் அப்படியே சொன்ன ரொம்ப நாள் ராமாயண உபன்யாசம் பண்ணார அவரு ஒருத்த வந்து கேட்டானா ஒரு விஜயாபனம் முப்பது நாள் கதை கேட்ட சொல்ற ஒரு சந்தேகம் சுவாமி ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசன நான் தான் ராட்சசன் உனக்கு கதை சொன்னேன் பாரு சில சமயம் நான் பாட்டுக்கு சகாம தர்ம அனுஷ்டானம் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் தர்மம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த கோயில் வாசல்ல கேக்குறாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்கா வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு தர்மம்னு சொல்லி இந்த கோயில் வாசல்ல வந்து வரியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு அது தானம் அது தானம் அது தானத்துக்கு பேர் தர்மத்துல ஒரு அங்கம் தானம் தர்மம் மிக பெரியது நீங்க பாத்தீங்க தர்மத்துக்கு டிக்ஷனரி பண்றதுக்கு தானம்னு பேர் அதனால ரொம்ப நேரம் பேசி கம்யூனிகேஷன் கேப் வந்து முயற்சி அப்படி இருந்தும் வரும் அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுக்காக சொல் சகாம தர்ம அனுஷ்டானங்கிறது உலகியல் பயன்களை விரும்பி செய்யப்படும் அறவாழ்க்கை அது தவறு கிடையாது ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கும் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணும்னா போரும் தோணும் வேண்டாமையெல்வம் இல்லைன்னார் வள்ளுவர் இந்த வேண்டான்னு சொல்றதுக்கு ஈடு இணையான அழியாத செல்வம் இல்லப்பான் வேண்டாமைய விழுச்செல்வம் இல்லை அபாரத்தல்ல இருக்கு போரும் தோணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளே அறியாம என்ன பண்ணுவோம்னா நம்ம எனக்கு கடவுள்கிட்ட என்ன கேப்போம் பெரும் கோபம் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தர்யம் என்று சொல்லப்படுகின்ற அரு அழிப்பாயாக மோகத்தை கொன்றுவிடு இதெல்லாம் நீக்குவாயாக அதுதான் பிரார்த்தனை பண்ணுவேனே தவிர எனக்கு அதைக் கொடு இத கொடுன்னு கேட்க மாட்டேன் அதெல்லாம் தானாக வரும் அது பைப்ராடக்ட் அதனால் முதல்ல வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டால் நம்ம உலகியல் பலன்கள் நமக்கு முக்கியம் நினச்சி இந்த பூஜா ஹோமம் எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் காலை போக்கில் நமக்கே புரிய ஆரம்பிக்கும் விவேகம் வேலை செய்யும் அப்புறம் அதுலேருந்து நாம் வந்து மாறுவோம் காலை சொற்பொழிவில் இதுக்கு தொடர்பு இருக்கு கொஞ்சம் அதுதான் நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துலதான் மனம் தூய்மை பெறும் இப்ப அடுத்தபடியாக அழுக்காறு என்ற பார்த்தோம் ஆனா நிறைவ முழுக்க பார்க்கல ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு பொறாமைங்கிற குணத்தை நீக்கி எல்லாரையும் பாராட்டன் மனம் திறந்து பாராட்ட அப்பத்தான் இந்த பொறாமை குணத்தை ஜெயிக்க முடியும் இந்த சாம வேதத்துல ஒரு மந்திரம் உண்டு அதுக்கு பேரு சேத்து சாமம் அந்த சேத்து சாமம் என்ன சொல்லும்னா இதனாலும் அதனால நீ அதை ஜெயிக்கணும் சொல்லிக்கின்றே வரும் சத்தியே தம் சத் அது மூணு தடவை சொல்லுவாங்க சத்தியே தம் பொய்ய மெய்யால ஜெயிக்கணும்னு வரும் சத்தியன கடற்கிறது மெய்யால் கடக்க வேண்டும் அஸ்ரத்தையை கடக்க வேண்டும் அது பேரு சேத்து சாமம்னே பேர் ஸ்ரத்தையா ஸ்ரத்தாம் தானே நான் அதானத்தை தானத்தின கடக்கணும் உள்ளத்துக்குள்ள பொறாமை உணர்ச்சி பொறுக்காத தன்மைக்குத்தான் பொறாமை அது ஆறுனா ஆறுங்கிறதுக்கு சாதாரண தர்மம் உண்டு இந்த இடத்துல என்னன்னா அழுக்கு பிடிந்த அழுக்கு படிந்த ஒரு குணம் துர்குணம் துர்குணம் துர்குணத்துக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமோ சுகுணம் எதிர்ப்பதம் சுகுணான்னு சொன்னாரு பிறருடைய குணத்துல குறை தன்மைக்கு பேரு அனசூயம் பிறர்கிட்ட குணங்கள்லாம் இந்த குணத்தை மாத்திரம் பாக்கிறது குறைகளை பார்க்காம இருக்கிறது அதுக்கு பேரு அனசூயம் அது யாருக்கும் இருக்கோ அது ஆணா இருந்தா அனசூயா பெண்ணா இருந்தா அனசூயா அவ்வளவுதான் அசூயான்னு பேர் அரு அசூயானா பரகுணேஷு தோஷ திருஷ்டி தோஷ பிறருடைய குணத்திலையும் குறை பார்ப்பான் குணத்தையே குறையா பார்ப்பான் குணத்திலையும் குறைய பார்க்க இது ஒரு அழுக்குங்கிறா ஜெயிக்கிறது உண்மையாக முதல்ல செயற்கையா பண்ணாலும் தப்பு இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி புரிஞ்சுக்கணும் இது வந்து நமக்கு நிறைய அறிவை கொடுக்கும் மெய்யறிவை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் மனந்திறந்து பாராட்டுறதுனால யாரையாவது சொல்ல போனா யாரையும் இருக்கிறது குணத்தினாலையும் பிறரை மனம் திறந்து பாராட்டுவதாலும் அழுக்காரை நாம் வென்றுவிடலாம் அந்த அழுக்காரை இல்லாத இயல்பை ஒழுக்காராக கொள்ளலாம் கொள்ள முடியும் அதுக்கு வழி உபாயம் சொல்லி தரேன் உங்களுக்கு பொறாமை எப்படி சாமி நீக்கிறது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இப்படி நீக்கலாம்னு சொல்லிக் கொடுக்குறோம் நீங்க மனசார சந்தோஷமா பாராட்டுங்க இல்லாட்டி குறை தெரிஞ்சதுன்னா பேசாமல் பேசாமல் அது உங்க மன அமைதிக்கு நல்லது இல்லை நான் திருத்தனம் குறைய அப்படின்னா முதல்ல குறை ஏதிலார் குற்றம் போல் தன் பார்க்கின் பின்னும் செய்துண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறருடைய குறைய பார்க்கற போது உன் குறைய பார்க்க ஆரம்பிச்சா அப்புறம் உனக்கு தீங்கு வருமாப்பா ஜாக்கிரதையா பண்ணணும் நமக்கு வந்து ஒருத்தருடைய குறைய சொல்லி திருத்தணும்னு சொன்னா நமக்கு அதுக்கு தகுதி இருக்கா நமக்கு அந்த பொறுப்பு இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு அந்த பொறுப்பு இருந்து அதை செய்யத்தான் வேணும் ஆனால் அதை ஜாக்கிரதையாக செய்யணும் அமைதியாக செய்யணும் அழகாக செய்யணும் அவங்கள கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பொறுமையாக சொல்லணும் பண்ணலாம் இதன் மூலமா தான் மனசை நல்லா வச்சுக்கலாம் இல்லாட்டி மனசு அப்படியே சஞ்சலம் நம்ம மனசை சஞ்சலப்படுத்தாம இருக்கிறதுன்னு சொல்லி நாம தான் தீர்மானம் பண்ணிக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நான் மனசை சஞ்சலப்படுத்திக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய பேலன்ஸை இழந்துட மாட்டேன் என்னுடைய சமநிலையை நான் இழந்துட மாட்டேன் பகவானே எனக்கு நீ அதற்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி நன்றாக பிரார்த்தனை பண்ணணும் அறிவுபூர்வமாக முயற்சியும் பண்ணணும் பொறாமை இல்லாத ஜனங்களோட பழகணும் இதெல்லாம் அதுக்கு வழி இதேதான் சில பேருடைய தோஷம் இருக்கு அங்க என்ன தோஷம் இருக்கு அங்க என்ன இந்த அப்படியே இருக்கும் அதனால பெரியவங்க ஒரு அழகா ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க சிவபெருமான் இருக்காரு அவர் சந்திரனை தலையில வச்சிருக்காரு கழுத்துல விஷத்தை வச்சிருக்கார் அது மாதிரி பிறருடைய குறையெல்லாம் நீ வெளியில சொல்லாத உள்ளேயே வச்சுக்கோ உள்ள உள்ள தள்ளினா உனக்கும் ஆபத்து வெளியில துப்பினாலும் அவனுக்கு ஆபத்து கழுத்துல வச்சு கறிக்கி விடுன்னா கழுத்துல வச்சு கறிக்கிடப்பான் ஆனா குணம் இருந்தது விசேஷமான குணம் இருந்ததுன்னா தலையில கொண்டாடம் பார்த்தியா விவேஸ்வர சிரசா ஸ்லாக புதஹ புதஹன்னு அறிஞர்கள் குணதோஷ் கிருண் ஒருத்தருடைய குணத்தையும் பார்த்து குறையும் தோஷத்தையும் கழுத்துல வந்து அந்த விஷத்தை வச்சுக்கிற மாதிரி சிவபெருமான் வச்சுக்கிற மாதிரி இந்துடா விவேஸ்வர இந்து சந்திரன் ஆகையினால சிவபெருமான் எப்படி சந்திரனையும் விஷத்தையும் கையாள்றாரோ அப்படி நீ அத கையாளு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆறா இயற்கை இந்த ஆசைங்கிறது என்னதான் திரும்ப வந்துருவான் வேதமே சொல்லி ஆசைங்கிறது எப்படின்னா கடலை போல அப்புறம் வேதத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது கடல் சின்னது சமுத்ரஜி சமுத்திரசிய சமுதிரத்தோட கம்பேர் பண்ணினா ரொம்ப சின்னது சமுத்திரம் சமுதிரத்தையும் ஒப்பிட்டா கடலையும் ஆசையையும் ஒப்பிட்டா கடல் சிறியது ஆசை பெரியது சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் ஒரு இந்த கோயம்புத்தூர் நிர்மலா கல்லூரியில சொற்பொழி ஆற்றினார் நான் போயிருந்தேன் அங்க ஒரு மாணவி கேள்வி கேட்டா கேள்வி கேட்டதும் அவருக்கு அது பதில் சொன்னதும் எனக்கு இன்னும் மறக்கலை அந்த கேள்வி கேட்டது என்னென்னா சுவாமி நமக்கும் கடவுளுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டார் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்டார் அதுக்கு அந்த சுவாமி பதில் சொன்னது ரொம்ப அழகு என்ன சொன்னார் நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ எதெல்லாம் உண்ணுது உண்ணுதுங்கிட்ட ஏற்கனவே இருக்கோ அதெல்லாம் எழுது எதெல்லாம் உங்ககிட்ட இருக்க அந்த பொருளெல்லாம் எழுது இன்னும் உனக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டு அதையும் எழுது வாழ்க்கையில் நினைச்சிருக்கியோ அதையும் எழுது அது அது எவூரம் போகுதோ அந்த லிஸ்டோட நீளம் தான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் ஆசையா இருக்கும் ஏதாவது உடனே தோன்றுகிறது அல்லவா நமக்கு நல்லா இருக்குமே அது தோன்று அப்ப என்னது ஆறா அது கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு வருகிறது தான் ஆறாயற்கை அவா நீ இலக்கணம் சொன்னார் அவா என்பது ஆராய்க்கை அது தனியாக தன்மையை உடையது கிருஷ்ணர் கீதையில சொன்னார் போரும்னே சொல்லாதுப்பா இது துஷ்பூரேனா அனலே என்ன சார்னார் துஷ்பூரம் துஷ்பூரம்னா என்ன இதை பண்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் பூர்த்தி பண்ணணும் சரி கஷ்டப்பட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா போருங்கிற எண்ணம் வருமானா இல்லை இன்னும் வேணும் ஆரம்பிக்கும் இருக்கிறது இப்போ நம்ம வந்து பீரோ இல்லை நம்ம நிறைய சாமானி வச்சுருக்கோம் அப்படிதானே வச்சுருக்கோம் அவங்கவுங்களுக்கு ஒரு பெட்டி பீரோ இல்லை வச்சிருக்கோம் அதில் எல்லாம் நிறைய பொருளெல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு வியாதி என்னன்னா நம்ம எல்லாம் உள்ளேயே வச்சுருக்கோம் அது வந்து எப்பாவது யூஸ் ஆகும் அது யூஸ் ஆகும் அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நினைக்கிறது நான் என்ன பார்க்கறது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆயிருந்தா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பார்க்கறது இது மூணு மாதம் நமக்கு யூஸ் ஆக ஆச்சுன்னா அது தேவை மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அது யூஸ் ஆகலைன்னா அதுக்கு நமக்கு தேவையில்லாத சமாச்சாரம் ஏதோ ஆசை தெரியாமல் வாங்கிட்டோம் கொடுத்துடு தானம் வம்பு நீங்க பாருங்க அதில் எவ்வளோ ஆனந்தம் இருக்குன்னு ரொம்ப இதே இருக்காது ஏன்னா அது உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கா அது எதாவது பண்ணிட்டு இருக்கு நம்ம நம்ம நினைச்சிருக்கோம் என்னெல்லாமோ நம்ம சாமான் நம்ம ரூமுக்குள்ள இருக்கு அதெல்லாம் இங்க உள்ள உட்கார்ந்துருக்கு நமக்கு தெரியாது இன்னும் என்னெல்லாமோ அதுல ரப்ப வேண்டி அதுக்குள்ள வாங்கி நிரப்ப வேண்டியது வேற இருக்கு அதனால ஆசை வேற இருக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை வச்சுக்கணும் இதை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இந்த சில பெரிய வீடுகள்லாம் அப்படிதான் இந்த சோபா செட்டை எப்படி போடுவாங்க அப்புறம் அப்படி திருப்புவாங்க அங்கிருந்து இதேதான் வேலை அப்புறம் என்ன பண்ணி பாத்ரூம் திருப்தியே இருக்காது என்ன இருக்கோமோ என்னமோ உலகத்துக்கு வந்தாச்சு நான் இதுக்கு ஒரு கதை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தோம் அந்த கதை ஒரு சுவாமிகள் வந்து இது சும்மா இது கதை இதெல்லாம் பெரியவங்க வடநாட்டுல சொன்ன கதை இது ஒரு சாமியார் என்ன பண்ணா ஏதோ ஒரு மாதிரி ஒரு கடலத்தி தலை மேல வச்சு உட்காந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி கடப்புகள் இருக்கு இல்லையா இந்த கடப்பகல்ல உட்காந்துருந்தாரு உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு எதுக்கு சுவாமி இப்படி வச்சிருக்கீங்கன்னா இல்ல இந்த மழை வெயில் அடிக்குதே அதுக்கு ஏதோ மேல விழாம இருக்குது கடப்பகல்ல சும்மா அப்படி வச்சிருக்கேன் அது பேசாம ஒரு குடிசை இல்லாம் கட்டிட்டு அதுல இருக்கலாம் அது என்ன நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் இதுக்கு எது குடிசை கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம் என்ன பெருக்கிறது சாணி தணிக்கிறது விடு அப்படின் தங்களுக்கு வயசு என்ன நான் ஒரு நாலு பிரம்மாவை பார்த்துட்டேன் இது வடநாட்டுல சொல்ற கதை நாலு பிரம்மாவை பார்த்தவரே இன்னும் வாழ்க்கை அனித்தியமானதுன்னு நினைக்கிறாருன்னா தலையில ஒரு கடப்பக்கல் போர் நம்ம வாழ்க்கைக்குன்னு நினைக்கிறார்னா நம்மளா எவ்வளவு கோட்டை கட்டின உட்காண்ட நாலு பிரம்ம தேவனை பார்த்தவரா பிரம்மாவுக்கு வாய்ஸ் எவ்வளவு தெரியும் இல்ல பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் படிங்க தெரியும் சஹசிர யுக பர்யந்த பிரம்மனோ விது ராத்ரி இதுல இருந்து என்ன உதாரணத்து கேட்டுறாங்க நான் கடப்பக்கல்ல தகவல் வச்சுக்க முடியாது சொல்லு அந்நிலையே பேரா இயற்கை தரும் பேரா இயற்கை மோக்ஷம் என்ன வார்த்தை கொடுக்கிறார்கள் இயற்கை நம்மிடமிருந்து நீக்க முடியாத ஸ்வரூபமான பரமானந்தத்தை நாம் பெறுவோம் சொன்னார் எப்பொழுது ஒரு அறிஞன் சர்வான் காமான் பிரஜகாதி அறிவை பெற்று எல்லா ஆசைகளையும் அறவே நீக்குகிறானோ உபனிஷத்துல இதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது எல்லா எப்படினா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு வேதத்துல அவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு வார்த்தை அது எப்படி எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியும் இன்பங்களெல்லாம் விட்டவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான் எப்படின்னா எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை விடுவதே எல்லா இன்பங்களையும் அனுபவித்ததாகும் அதுக்கு பொருள் புரியுதா புரியல கடவுளை கும்பிடுவோம் அவன் அனுபவிக்கிறான் சொல்லிருமான் சமஷ்ணு அவன் எல்லா எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்படி இவன் தான் வைராக்கியம் வந்து எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வேதாந்தம் படிக்க வந்தான் அப்படிப்பட்டவன் வந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறான் என்ன அர்த்தம் ஆதிசங்கர் சொல்லுகிறார் சர்வகாம்திகர்த்தா சர்வகாம்திகளையும் அனுபவிக்கிறான் சொன்ன எல்லா இன்பொருள்களிலும் அனுபவிக்கணும் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு நல்ல உதாரணமா சொல்றேன் நல்ல உதாரணமாகவே சொல்றேன் நான் மோசமான உதாரணம் சொல்ல விரும்பல இப்ப எனக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் ஒரு வார்த்தைக்காவது சொல்றேன் அதெல்லாம் பண்ண போறதில்லை இங்கிருந்து எனக்கு ஒரு நல்ல உதாரணத்துக்காக இங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமியை வந்து அக்னி தீர்த்தத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலயும் ஸ்நானம் பண்ணி துவாவிஷதி தீர்த்தங்கள்லயும் ஸ்நானம் பண்ணி அந்த இருபத்தி ரெண்டு ஸ்நானம் பண்ணி ராமநாதரை சேவை பண்ணி அங்கேருந்து கோட்டி தீர்த்தத்தை எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு ஆசை ராமேஸ்வரத்துக்கு போய் பகவானை சேவை சேவிச்சுட்டு அங்கேருந்து கோட்டி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதை கையிலே வச்சுட்டு நடந்தே போகணும் காசிக்குன்னு ஒரு ஆசை நடந்தே போ நடந்தே போய் அங்கே போய் காசியில் இருக்கக்கூடிய ராம விஸ்வநாத சுவாமிக்கு ஆறு மாதமோ எட்டு மாதமோ நான் வந்து நித்தியம் விஸ்வநாத சுவாமியையும் பகவானையும் தியானம் பண்ணிக்கொண்டு ஆசை விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும் ஆசை ஆசை வந்துடும் அந்த ஆசையை மனசுல தோன்றியது அந்த தோன்றினதுனால நான் ராமேஸ்வரத்துக்கு போறேன் ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த காரியத்தை செய்யறேன் அங்கிருந்து கிளம்பி நேர விஸ்வநாதர் கஷேத்திரத்துக்கு போய் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அங்கிருந்து கங்காஜலத்தை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு திரும்ப நடந்து வரேன் கற்பனை இல்லையே அட்லீஸ்ட் கற்பனையா பண்ணி வைப்போமே அங்கிருந்து நடந்து வரேன் அந்த நடந்து வர்ற ப்ரோக்ராமே ஒரு மணி நேரம் வரணும்ன பண்ணலாம் அங்கிருந்து நடந்து வரேன் நேர ராமநாத சுவாமிக்கு திரும்பவும் அந்த கங்காஜலத்தை அபிஷேகம் செய்து விட்டு நான் தியானம் பண்ணி வீட்டுக்கு வந்து கங்கையை வச்சு கோட்டி தீர்த்தத்தை வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆனந்தமா இருக்கேன் என்னன்னா இது எப்படி எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா எனக்கு காசி யாத்திரை பண்ணணும்னா இதுதான் விதிமுறை அந்த காலத்தில் காசி யாத்திரை பண்றதுன்னா ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க சேதுலி பிடிச்சி பூஜை பண்ணி ஸ்நானம் பண்ணி அந்த இப்ப என்ன அது வேற விதமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது வர்ணனை பண்ண ஆரம்பிச்சா வேற எங்கயா போயிடுது நான் நல்ல விஷயத்துல சொல்றேன் நீங்க மற்ற விஷயத்துக்கு எடுத்துங்க அதாவது மனசுல ஒரு ஆசை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆசை தீர்ற வரைக்கும் நான் என் மனசு சும்மா இருக்காது நான் வந்து எனக்கு சங்கல் எனக்கு மனசுல தோணி போச்சு இந்த காரியம் பண்ணணும் கைலாச யாத்திரை பண்ணணும் கேதாரநாத் பண்ணணும் அமரநாத் யாத்திரை பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை வந்துடுச்சு ஆசை வந்துடுச்சுன்னா ஆசை நிறைவேற வரைக்கும் மனசு சும்மா இருக்குமோ இது தர்மமான ஆசையை பத்தி இப்ப நிறைய பேருக்கு தர்மமான ஆசையே கிடையாது அதர்மமான கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் எப்படியாவது அடைஞ்ச ஆயிடணும் ஒரு எம்எல்ஏக்கு எப்படியாவது மந்திரி பதவி அடைஞ்சா போணும்னு ஆசையோடு தவிக்கிறார் இந்த ஆசை மனசுல உதயமாகிறது அறிவு சும்மா கவனிக்காம இருக்கு ஆசை வந்து வேலை செய்யற போது அறிவு கேட்க வேண்டாம் ஆசைய பார்த்து ஓ ஆசையே நீ தர்மமான அப்படின்னு அறிவு சொல்ல நிறைய பேருக்கு உற்பத்தி ஆகிற போது அறிவு பேசாம இருக்கு அதனால என்ன பண்றாங்க அந்த ஆசைய செயல்படுத்துறாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன் முதல்ல நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது இப்ப வந்து சொல்றேன் கைலாச யாத்திரை அறியிற விஷயத்தில எனக்கு ஆசை வந்துருதா என்ன இப்ப வந்து வந்து அறத்தான் வருவதே இன்பம் தலைப்புல சுவாமி ஒருத்தர் சொற்பொழி வாற்றுகிறார் விளம்பரம் பண்ணிருக்கும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க பார்த்தவங்களில் எல்லாருமே ஆசைப்பட்டிருப்பாங்களா இதை பார்க்க வரணும்னு சும்மா பார்த்துருப்பாங்க எத்தனையோ பேர் ஊருக்குள்ள இந்த விளம்பரங்களை எல்லாம் பார்த்துருப்பார்கள் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த சொற்படைக்கு வரணும்னு ஆசை வந்திருக்காது ஒரு சில பேருக்கு தான் ஆசை வந்திருக்கும் ஆசை வந்தவங்களுக்கெல்லாம் வர முடியுமான்னா எல்லாருக்கும் வர முடியுமாங்குற சந்தேகம் சில பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பல்வேறு காரணங்களால வர முடியாம இருக்கும் அப்புறம் ஆசையும் அந்த அறியவும் செஞ்சு ஆசையும் பட்டு அந்த ஆசைய நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளும் இருந்து அந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழுமையாக ஒரு ஒரு வாரம் கலந்து கொண்டு அப்புறம் அந்த ஆசை நீ இதெல்லாம் நியாயமான ஆசை இந்த ஆசையெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஆசையோட தன்மையை பத்தி ஆராய்ச்சி பண்றோம் அதை பண்ற போது கொஞ்சம் தர்மமா பண்ணணுங்கிறதுக்காக அதை பண்றேன் நீங்க அதர்மமான விஷயத்துல சில நினைச்சு பார்த்தா தெரியும் மனிதனுக்கு வந்து வேற வேற விஷயங்கள்ல எத்தனையோ விஷயங்கள்ல ருச்சி இருக்கு ஆசை இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கிறான் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறான் இந்த ஒரு சினிமா விளம்பரம் வருகிறது அந்த சினிமா அவ வருகிறது இன்று முதல் அப்படின்னு பார்க்கறான் பார்த்த உடனே போயிடணும்ப்பா முதல் நாளே போயிடும் அப்படின்னு சொல்லி போய் அந்த காலத்துலாம் இப்பெல்லாம் அப்படி இல்லை கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்கி அப்புறம் பார்த்தா ஒரே சோக கதை எதுக்கு எது சொல்லுன்னா அந்த போய் பார்த்த பிறகு அந்த ஆசை நீங்கிடும் ஆசை வருகிறது ஆசை நிறைவேறின உடனே ஆசை நீங்கி விடுகிறது ஆசை தோன்றும் பொழுது சஞ்சலம் ஆசை நிறைவேறும் வரை சஞ்சலம் ஓய்வதில்லை ஆசை நிறைவேறிய பிறகு அடங்குகிறது மனம் அடங்குகிறது அப்புறம் திரும்பவும் புது ஆசை திரும்பவும் சஞ்சலம் அதை நிறைவேறும் திரும்பவும் அடங்கு நிறைவேறினவுன்னு அடங்கு நிறைவேறலைன்னா கோபம் வருகிறது கீதையில கிருஷ்ணர் சொன்னார் புரோத தியானம் பண்ணுகிறவனுக்கு ஆசை நிறைவேறினால் அது அது வேற விதமா போகும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் கோபம் வருகிறது குழந்தைங்களுக்கு எப்படி கோபம் வருது நிறைவேறன்னா கோபம் வருகிறது கோபம் வந்தா என்னெல்லாம் கெடுதல் நடக்கும் கிருஷ்ணர் வர்ணிக்கிறார் சொல்லிடலாம் ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அடைஞ்சிட்ட உடனே அது இன்னமும் உள்ள போன மாதிரி ஒரு பிரமே அவ்வளவுதான் ஒண்ணும் நடக்கிறதே இல்லை ஆசை நீங்குவதே இன்பமாக காணப்படுகிறது அது ஒரு தோற்றம் அதனால அறிவாளிகள் என்ன பண்ணுகிறாங்க தெரியுமா முட்டால் ஆசையை செயல்படுத்தி அமைதி காண்கிறான் அறிவாளி முளையிலேயே தூக்கி எரிந்து விட்டு இன்பமாக இருக்கிறான் அது முதல்ல வள்ளுவர் சொல்றார் ஆசை வந்து அவா அவா வந்து அவா இதா பிரிச்சிருக்காங்க தர்மமான ஆசை ஓகே அதர்மமான ஆசை கூடாதுன்னு அர்த்தம் ஆனா ஆசைங்கிறது எப்படியும் கடைசியில் அடியோடு நீக்கப்பட வேண்டிய ஒன்று அது தர்மமான ஆசையாக இருந்தாலும் சரி அதனால தான் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் அறியாமையே ஆகும் கஷ்டமா இருக்கும் ஜீரணிக்கவே முடியாது பரவாயில்ல நான் இதை சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் புரியல என்ன விட்டுருங்க ஒரு குரல் நான் உங்களுக்கு சொல்றேன் இருள் சேர் இருவினையும் இருப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் புண்ணியத்தையே தொடங்கவே இல்லை எடுத்த உடனே இந்த குரலை படிச்சா ரொம்ப சௌரியமா போச்சு ஆனா ஞாபகம் பாபமும் அறியாமையினுடைய விளைவு ஆஹ் புண்ணியமும் வேண்டான்னு சொன்ன புண்ணியம் செய்யாம இருக்கணும் செய்யாம இருக்கணும் ஆனா அப்படி முடியாது படிப்படியா வளரணும்னா புண்ணியத்தை செஞ்சு அப்புறம் பெற்றுதான் விட முடியும் இருக்கட்டும் ஆசைங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நம்ம ஆசை நிறைவேறின உடனே மனசு அமைதியாகிறது உண்மையிலே என்ன உள்ள போச்சா என்ன ராமேஸ்வரம் உள்ள போச்சா காசி விஸ்வநாதன் உள்ள போனாரா ஒன்னும் உள்ள போல எனக்கு தோணிச்சு போனேன் அந்த ஆசை போயிடுச்சு அவ்வளவு ஆனா இது தர்மமான விஷயத்துக்கு பரவாயில்லை நான் அதர்மமான விஷயத்த சொன்னா தான் இது புரியும் ஆழமா ஆனா சொல்ல விரும்பல் அதனால விட்டுவிட்டேன் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி புரிஞ்சுங்க ஆனா அதையும் அளவா பண்ணுவோம் ஆக அழுக்காரு அவாளி சொற்பழிவை தினம் வந்து கேட்டீங்கன்னா மொத்தத்துல உங்களுக்கு காவாசிதான் புரியும் சொல்றது நான் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் நான் படிச்சிருக்கேன் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் நிறைய பேருக்கு இது புதிதா புதியதாக இருக்கலாம் ஆனா இது பரம்பரையா இருக்கிற விஷயம்தான் பரம்பரையா இருக்கிற விஷயம் புதியதாக தோன்றுகிற ஒரு காட்சி இப்ப நடக்குது ஆனா கால் தான் புரியுமா நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க தினம் சிந்தனை பண்ணணும் அப்படி சிந்திக்க சிந்திக்க இன்னும் கால் உங்களுக்கு வழங்கும் ஆஹ் இந்த சொற்பொழிவு நடக்கிறதுனால நீங்க புரிஞ்சுக்கிறது கால் நீங்க அவர்கிட்ட சில கருத்துக்களை கேப்பீங்க ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறி கொள்ளுவீர்கள் அப்படி கருத்துக்களை பரிமாறி கொள்றதுனால கால் புரியும் அப்புறம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கோ நண்பர்களுக்கோ அழகா எடுத்து சொன்னீங்கன்னா தான் இன்னொரு கால்பகுதி புரியும் மொத்தம் முழுசா புரியணும் இப்படி சொல்லிருக்கு ஆகிறதுனா ஆசிரியரிடமிருந்து பெறுவதால் கால்பகுதியும் கால்பகுதினா என்ன அர்த்தம் கொஞ்சம் விளங்கும் அதுக்கப்புறம் நாம சிந்திக்கணும் ஆச்சாரியா பாத மாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் சப்ர பாதம் காலக்ரமேண இந்த காலக்ரமேணங்கிறதுக்கு பொருள் நம்ம டீச் பண்ணணும் சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாதான் நமக்கு நல்லா புரியும் எங்க புரியலேங்கிறதும் புரியும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதும் புரியும் அதெல்லாம் எதுக்கு இதை சொல்ல இந்த விளக்கங்களை சொல்ற போது அவா வெகுளி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறோம் முழுக்க எனக்கு வந்து அழுக்கார முழுக்க விளக்கிட்டோங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா அழுக்காருன்னு ஒரு பத்து குரலே இருக்கு யாருக்கெல்லாம் பொறாமை இருக்கோ ரொம்ப அவங்க அழுக்காராமே பத்து குரலை மனப்பாடம் பண்ணுங்க சுவாமிக்கு முன்னாடி உட்காந்துங்க நல்லா மனப்பாடம் பண்ணி அதை சொல்லுங்க பத்து தடவை அந்த குரலை வந்து ஒரு ஒரு குரலையும் தடவை சொல்லுங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க மணி கணக்கு போகிற மணி போகிறதுன்னு தெரியாது உங்கள்கிட்ட இருக்கிற பொறாமை குணம் நீங்கிறதுக்கான நல்ல உபாயம் அதுதான் இப்படி ஒன்னொன்றுக்கும் அபா அறுத்தல்னு பத்து இருக்கு அதை பத்தையும் படிக்கிறது அதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்னொன்று ஒரு மெடிடேஷன் தான் பொறாமை நீக்குவதற்கான தியானம் சில பேர் இதுக்கு ப்ரோக்ராமே போட்டுக்கிறாங்க ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாதம் இதை வந்து இதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறது ஒரு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறது அந்த வேல்யூவை எடுத்துக்கொண்டு அதை ஆழமாக சிந்திக்கிறது அப்புறம் அதுல நாம வெற்றி அடையணும் இப்படி ஒரு ஒரு வேல்யூ திரும்பவும் மறந்து போயிடு அந்த திரும்பவும் கொண்டு வரணும் அந்த பண்பு மறந்து போயிடு திரும்ப திரும்ப உலகத்திலே பிறந்திருக்கும் நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கும் நம்மை பண்படுத்திக் கொள்வதன் மூலம் வருகின்ற தலைமுறைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புகட்டுவது நம்முடைய நோக்கம் அது ஈஸியா பண்ணி விடலாம் கஷ்டமே கிடையாது நம்ம மனம் வைக்கணும் விரும்பணும் அவ்வளவுதான் அழுக்காரு அபா வெகுளி வெகுளியை பத்தி தெரியும் கோபம் பெரியவங்க சொன்னாங்க வள்ளுவரை ஒரு இடத்துல சொல்லிருக்காரு இல்லையா குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிது அதாவது பெரியவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தா ஒரு கஷணம் தான் இருக்கணும் என்னப்பா இப்படி பண்றேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்புறம் சில பேருலாம் ரெண்டு மணி நேரம் நீடிக்குமா அப்பத்தில் அப்பா கொஞ்சம் நரசிம்மா உதாரணம் எடுத்திருக்காரு கொஞ்சம் லட்சுமணமூர்த்தி இதெல்லாம் வழக்கம் உண்டு லக்ஷ்மணமூர்த்தி வராருமாங்க லக்ஷ்மணமூர்த்தி வராருனாலே கோபிஷ்டன்னு அர்த்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க அது எதுக்காக கோபப்படுறதுங்கிறதுலாம் வேற விஷயம் ஆக உத்தமே கணக்கோபியா உயர்ந்தவங்களுக்கு வர்ற கோபம் எல்லாம் ஒரு கஷணம் தான் இருக்கும் அவங்களாங்க ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதமே சியா கொஞ்சம் சில பேருக்கு எப்படின்னா இன்னைக்கு பகலும் ராத்திரி இருக்கும் இன்னைக்கு காலம்பரை கோபம் வந்துடுத்து அஞ்சு மணிக்கு அவ்வளவுதான் அவுட் அடுத்த நாலம்பரை தான் போ அதமே சாத் ரொம்ப மகா பாபிக்குனா அவன் சாகர வரைக்கும் கோபிதான் பாபிஷ்டே மரணாந்தகா அப்படியே சொல்லிட்டான் அவன் வந்து சாகர வரைக்கும் அவங்க கோபம் போகாது அந்த ஆளு தூரத்திலேயே பார்த்து போன சரி எதுக்கு சொல்லுகிறோம்னா இந்த வெகுலிங்கிறது கோபம் இருக்கே ஏன் சுவாமி கோபம் வருகிறது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நிறைய எதிர்பார்க்கிறோம் நிறைய பேரு என்னெல்லாமோ எதிர்பார்க்கிறோம் இவங்க அப்படி இருக்கணும் அவங்க எப்படி இருக்கணும் இது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு ஒருத்தரும் விதமா எதிர்பார்க்கிறாங்க மாமியார் மருமகள்ட்ட ஒரு விதமாக எதிர்பார்க்கிறாங்க மருமகள் மாமியார்ட்ட ஒரு விதமா எதிர்பார்க்கறாங்க அதிகாரிகள் கீழே இருக்கிற தொழிலாளிகள்ட ஒரு விதமா எதிர்பார்க்கறாங்க தொழிலாளிகள்லாம் முதலாளிகள்கிட்ட ஒரு விதமா எதிர்பார்க்கிறாங்க எங்க பார்த்தான எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது ஆனா அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கறது சரியா நடக்கலன்னு சொன்னா எரி சத்தம் குழந்தையா இருந்ததுன்னு வச்சுங்க ஒரே குத்து அதுக்கப்புறம் ஏண்டா குத்து இவன் திரும்ப இன்னொன்னு அடிச்சுருவான் அப்ப வந்து அந்த குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு வந்து கோபம் உடம்பால காட்டப்படும் அது சரீரத்தினால அடிக்கிறது போறது அந்த மாதிரி கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அடிக்க முடியாது வாயால தட்டுவோம் அதுவும் சத்தம் அதிகமாகும் ரொம்ப கூடும் நீங்க ரொம்ப கோபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கணும் அப்புறம் வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா அத அப்படித்தான் என்னைக்கும் கத்தீன்னு நீ கோபா அதனால கோபத்தை காட்டினா மரியாதையாகும் நம்ம கோபத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணுமே பொதுவா யாருடைய கோபத்துக்கு மரியாதை இருக்கிற மாதிரி நான் பாக்கல அவங்க கோபிச்சுட்டாங்க என்ன பண்றதுன்னா அதுக்குதான் கோபத்தை ஜெயிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு நிறைய பேருக்கு இந்த மேனேஜிங் ஆங்கர் இந்த கோபத்தை இது பண்றது திருவள்ளுவர் அதுக்குன்னு பத்து குரலை சொல்லிட்டு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற நம்ம சிரிப்போக்கிடுமா கோபம் வர்ற போது கோபட கோிக்க முடியுமா அப்புறம் சொல்றார் ஏன் சிரிப்பு போறதுன்னா உள்ள சந்தோஷம் இல்லை வந்து நகையும் உவகையும் கொல்லுங்கிற நம்முடைய மனசுல இருக்கிற சந்தோஷத்தை கொல்லும் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாளான சிரிப்பையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற சினம் எனும் சேர்ந்தாறை கொல்லின் வள்ளுவர் அதுல இந்த கோபத்தை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் கோபத்தை ஜெயிக்கிறதுனா இந்த ஹிம்சை பண்ணக்கூடாது பொறுமை காக்கணும் ஞாபகம் வச்சுங்க கோபப்படுற மாதிரி நடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நிஜமாவே கோவப்படக்கூடாது நிஜமாக கோவப்பட்டால் மனசுக்கு கெடுதல் உடம்புக்கு கெடுதல் அதுதான் பெரியவங்கெல்லாம் சித்பவான் சுவாமிலாம் கோவப்படுவார்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரோட கோபம் எப்படின்னா நான் கோபத்தை கையாடுகிறேன்னு பாரு கோபத்தை கையாளு என்னது என்ன அது என்ன பொருளா புஸ்தகமா என்ன அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்னா அது நடிக்கிறது கோவப்படுற மாதிரி அது நடிக்கிறது வாஸ்தவமாக மனசுக்குள்ள சஞ்சலம் கிடையாது அதுவும் அவங்க கோவப்படுறதெல்லாம் நம்மை நல்ல முறையில பண்படுத்துறதுக்காக கோவப்படுது இதை பற்றி நல்ல பர பல கோணங்கள்ல இதை விளக்கலாம் கவனக்குறவா பிறரை கோபப்படுறோம் கோவப்படுறோம் வேணும்னு கோவப்படுறோம் திருத்தணும்னு கோவப்படுறோம் பல கோணங்கள்ல கவனம் இல்லாம ஏதோ காரணமே இல்லாம சும்மா கோவப்படுறது ஒரு காரணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணல ஏன் இப்படி கோவப்படுறான்னா அது சுபாவம் சும்மா நான் ஒன்றும் தப்பே பண்ணு நல்லா தான் ஏன் வள்ளு வள்ள விழராடா அது இன்னைக்கு இன்னைக்கு அப்படி தான் பிராரம்பம் இப்படி இருக்கு சில சமயம் என்னன்னா கோவணும்னு கோவப்படுறது அப்படி உண்டு வழி வாங்கணும்னு கோவப்படுறது அப்புறம் அடுத்தபடியா என்னன்னு கேட்டா இன்னொருத்தரை வந்து திருத்தணுங்கிறதுக்காக கோவப்படுது அதெல்லாம் அவங்கவுங்க பொறுப்பை பொறுத்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் டீச் பண்ண முடியாது எப்போ கோபம் வர்றதோ அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும் அடிக்கடி இடி ஏதோ வலிப்பு மாதிரி வந்துடும் வந்த உடனே பக்கத்துல ஒருத்த வந்து மந்திரம் பண்ணுவான் ரெண்டு சாஸ்திரிகள் வந்து சொல்லுவான் உடனே வீபுதி வச்சுட்டே இருப்பான் ஓ வந்த உடனே ரட்ச இது ரட்சிக்கும் ரட்சை ஒருத்த வந்து கவச்சி கவச்சம் கவச்சம் என்ன பண்றது அதுலேயே கோவம் நிறைய கதை சொல்லுவாங்க கோபத்தை வெல்லுவது எப்படி புத்தகமே இருக்கு ஒரு சாமியார் எழுதி போட்டாராம் சும்மா இது ஜோக் ரொம்ப சீரியஸ் இல்ல ஒரு சாமியார் எழுதி போட்டார் கோபத்தை வென்ற சுவாமிகள் இங்கே இருக்கிறார் குடிசையிலே இருக்கிறார் பசங்கலாம் சும்மா இருப்பானா ஒரு இரநூறு பேரை கூட்டு போயிட்டான் வரிசையா வெளியில ஒரு ஒருத்தரா உள்ள போறது சுவாமி நமஸ்கார தாங்கள் எப்படி கோபத்தை வென்றீர்கள் அதாவது நான் வந்து திருக்குறளை படிச்சேன் அதெல்லாம் கோபத்தை பற்றிலாம் போட்டிருந்தது அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன் அப்பப்போ கோவது நான் அப்படியே மனசுக்கு நான் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணேன் நூற்றி எட்டு தடவை நம்பர் நினச்சேன் தண்ணியை குடித்தேன் நல்லாமல் சொல்லி சொல்லுவார் அவன் போனான் அடுத்த ஒருத்தவன் சுவாமி கோபத்தை தாங்கள் எப்படி வேண்டி இப்படியே பேர் ஒரு வந்து இப்படியே கேள்வி கேட்குறான் பார்த்த முடியல பாத்திரம் கூட போக முடியலை வெளியில வந்து கோபத்தை வென்ற சுவாமிகளுக்கே கோபத்தை உண்டு விழுவ இல்ல பாருங்க நம்ம வந்து இந்த சடன வர்றது அது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நிறைய ஆசையும் எதிர்பார்ப்புகளும் தான் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் எவ்வளவு தூரம் குறையுமோ அவ்வளவு தூரத்துக்கு கோபம் குறையும் ஆசை குறைஞ்சதுன்னா எதிர்பார்ப்புகள் குறைஞ்சதுன்னா கோபம் குறையும் இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நிறைய நாள் அபியாசம் பண்ண உடனேவா போயிடும் எனக்கு சொல்லி கொடுத்த சுவாமி இப்படினா நிறைய சொல்லி கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா கோபம் வர்ற போது அவங்கட திட்ட கூடாது கோபம் வரவதுல நீ என்ன பண்ணணும் கேட்டா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் நான் அப்ப கோவிச்சுக்கிறேன்னு சொல்லிடணுமா எனக்கு இப்ப கோபம் வருது ஆனா இப்ப கோவிச்சேன்னா நான் தாறுமாரமா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிடுவேன் நீ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வா நான் உன்னை தனியா கொஞ்சம் பேசணும் கூட்ட அப்படின்னா அது அந்த நேரத்துல வந்தாதான் கோபம் அஞ்சு மணிக்கு கோபட கோடியுமா கோபத்தை அதுவே விஷயம் ஆனாலும் கூட கோபம் வரும்போது அது இப்ப கோபப்படக்கூடாது சாயங்காலம் என்ன இல்லாம இல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு நீ போது நல்லா இருக்காது வரிசையா எல்லாம் கூடாது தலைவணி அடிக்கடி எடுத்து ஒரு பெரிய புக்கே எழுதி பெரிய புக் அதனால கோபத்தை வந்து ஜெயிக்கத்தான் இதெல்லாம் பொறாமை குணம் மன அமைதிக்கு இடையூறு பேராசை மன அமைதிக்கு இடையூறு வெகுளி மன அமைதிக்கு இடையூறு மன அமைதிக்கு இடையூறு சொற்கள் சொற்களை நீக்கிறதுக்கு என்னன்னா பெரியவங்க சொன்னாங்க பிரதானேன சர்வே துஷியந்தி ஜன்தவ தஸ்மா ததேவ்யம் வச்சனே கா தரிதா உனக்கு என்ன என்ன நல்ல வார்த்தையை சொன்னா நிறைய பேருக்கு மகிழ்ச்சி அடைகின்றன நல்ல வார்த்தையை இனிமையா பேசினா இனிய உழவாக இன்னாத கூறல் வள்ளுவர்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கார் பயனில சொல்லாமனு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல வார்த்தையை சொல்றது தானே என்ன குறைஞ்சு போச்சு கா தரி கோபத்தினுடைய விளைவு நம்முடைய மன அமைதியும் கெட்டு போயிடும் பிறருடைய மன அமைதியும் கெட்டு போயிடும் அடிப்படை மன அமைதி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதா ஆக அது மாத்திரம் இல்ல நம்முடைய மன அமைதியை கெடுத்துக் கொள்வது ஒரு வகையான பாபம் பிறருடைய மன அமைதியை மற்றொரு வகையான பாபம் எனவே இது ஒரு தவறு இழைக்கப்படும் தவறு தானே அறியாமையினால் நாம் நிகழ்த்திக் கொள்ளும் தவறுகள் இந்த தவறுகளிலிருந்து நம்மை திருத்திக் வேண்டும் அதுவே அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் வந்து இவைகளெல்லாம் கேவலமா நினைக்கணும் தர்மம் என்பது இவைகளை மதிக்கவில்லை அதுக்கு பதிலாக மாறா நல்ல குணத்தை மாற்றிக்கணும் நீங்க என்ன பண்ணணும் பொறு பிறரை மனம் திறந்து பாராட்டுவது அப்புறம் ஆசைகளை குறைத்து போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வு திருப்தியோடு அது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவங்க அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்களே யோசிச்சுக்கணும் நீங்களே எல்லை கோடு நீங்கள்தான் போடணும் அது எப்படி போடுறதுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் இவ்வளவு போருமா அவ்வளவு இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்காது அவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் இருக்கு அவனுக்கு இவ்வளவு ரூபாய் இருக்கு அடுத்தாத்த அம்பஜத்த பாத்தாழ மாதிரி அதை வந்து அது இருக்கு இப்படி இருக்கு கூடாது அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் நமக்கு திருப்தியே கிடையாது இந்த ஒப்பிட்டு பார்க்கறத விட்டுடணும் ஒப்பிட்டு பார்க்கணும் மகான்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் பெரியவங்கெல்லாம் நிறைவோட வாழ்ந்தாங்க அந்த நிறைவோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும் இப்படி பேராசு பிடிச்சு வாழ்ற ஜனங்களோடைய நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறது அவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படி ஒப்பிட்டு பார்த்தா அவங்கள மாதிரி நமக்கும் பேராசுதான் வரும் அதனாலதான் திருப்தி பழகம் உள்ளதே போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதெல்லாம் நிறைவே காண பழகம் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு பெரிய நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நிறைய உண்டு ஒரு செருப்பு தொழிலாளி அவர் வந்து கங்கைக்கு ஏதோ ரூபா கொடுத்தாரு கதை சொல்லுவாங்க கங்கைக்கு கொண்டு போய் இந்த தட்சிணையை போடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு கங்காதேவி ஒரு வளையல் கொடுத்துதான் அந்த வளையலை கொடுக்காம இவர் வந்து அவருக்கு கொடுக்காம இவர் ஏமாத்திட்டார் ஆனா அப்புறம் வந்து அவருடைய அவருக்கு செல்வம் எல்லாம் போயிடுச்சு அப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னார் அந்த வளையலை நான் இது பண்ணிட்டேன் அதனாலதான் எனக்கு கஷ்டம் வந்ததுன்னார் இவர் என்ன பண்ணாரா அவரோட செருப்பு தைக்கிற டப்பா இருக்கு பாருங்க தண்ணி அதுக்குழுந்து பத்து வளையல் எடுத்து கொடுத்தாராம் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க ஆனா அந்த ஆள் அந்த செருப்பு தொழிலேயே நிறைவு கண்டார் அதெல்லாம் நமக்கு அந்த க அதெல்லாம் கேக் பேசுறதுக்கு ரொம்ப சுலபம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் ஆனா பண்ணினா நிறைவு இருக்கத்தான் இருக்கும் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க ஏகப்பட்ட கதைகள் இருக்கு திருப்தி மாறி திருப்தியை மாதிரி உயர்ந்த தனமே நம்ம எவ்வளவு அடைஞ்சாலும் நமக்கு தேவை என்ன திருப்தி அந்த திருப்த திருப்திய வந்து செல்வத்தால பெற முடியாது புகழால பெற முடியாது அறிவால தான் பெற ஆகவே அழுக்காறு எதிர்ப்பதம் எழுதுக அழுக்காருக்கு எதிர்ப்பதம் என்ன பிறரை மனம் திறந்து பாராட்டுவது எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று மனமாற நினைப்பது உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லா பணம் வரட்டும் எல்லாரும் நல்லா படிக்கட்டும் எல்லாரும் ரொம்ப சக்தியோடு இருக்கட்டும் எல்லாரும் பரமக்ஷேமாயிருக்கட்டும் இருக்கிற கொஞ்ச காலத்துல எல்லாரும் நல்லா வாழட்டும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அவன் நல்லா இருக்கட்டும் தேவலோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பிதலோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சத்தியலோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் மனசார சொல்லணும் அப்பத்தான் அதுதான் பெரிய புண்ணியம் தர்மம்னு வள்ளுவர் சொல்றாரு அதுக்கு நேர் மாறாக அவன் நல்லா இருக்க கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நாசமா போகணும் அவன் ஒழிஞ்சு போகணும் இப்படியா நினைக்கிறது எதிர்பதம் எழுதுகெல்லாம் நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன் சர்வம் பிரம்மமயம் வராம இந்த திருடம் வராது எல்லா அத்வைத பிரம்ம்கிற ஒரு திருடம் வந்து தெளிவா இருந்தாலே ஒளிய இந்த ஒரு சுவம் வரவே வராது அது வரணும் அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும் வந்தா நல்லா இருக்கும் உலகமே நல்லா இருக்கும் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை போது சன்னியாசிகள்கிட்ட பேசுறார் அந்த சட்ட எல்லாம் பொன்னெழுத்துக்களில் பொ பொறிக்கப்பட வேண்டியவைகள் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண ஸ்டார்ட் பண்றார் அந்த சன்னியாசிகள்கிட்ட மீட்டிங்ல பேசுறார் மடத்துக்குரிய சட்ட திட்டங்களை வகுக்கிறார் அப்பொழுது சுவாமிகள் பேசுகிறார் ஒரு நிறைய கருத்துக்களை சொல்றார் புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பொறாமை குணம் குறவுனர் அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டிலும் பொறாமை இருக்கு நம்மை காட்டிலும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பொறாமை குணம் ஏன்னா அவர் வெளிநாடு சுத்தி பார்த்தவர் நல்லா ஒப்பிட்டு சொல்றார் பொறாமை வளர்ச்சியை பாதிக்கும் நாம் செய்யக்கூடிய சேவையும் பாதிக்கும் எனவே நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து பொறாமை இல்லாமல் செயல்பட வேண்டும் சன்னியாசிகள்கிட்ட பேசுற பெரிய விஷயம் அப்போ அவர் நிறைய அப்ப இந்த ஒழுக்க அழுக்காருங்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு நிறைவு ஏற்படலை திருப்தியை பத்தி சொன்னதுல நிறைவு ஏற்படலைன்னா என்ன சொல்றது போறோம் அழுக்காருக்கு எதிர்ப்பதம் போட்டுங்க நீங்க அதை நம்ம பழகணும் அதுதான் தர்ம அறம் என்றால் என்ன அவர் வந்து அதை இது கூடாதுன்னு வள்ளுவர் நிஷேத முகமா சொல்றார் இது கூடாதுப்பா பொறாம கூடாது பேராச கூடாது கோபம் கூடாது கடுமையான வார்த்தை கூடாது இது நாளையும் விட்டாதான் தர்மம் அப்படினா நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் பிறரை மனம் திறந்து பாராட்டுறது புண்ணியம் அதே மாதிரி திருப்தியோட இருக்கிறது பெரிய புண்ணியம் இறைவா நிறைவை தருவாயாக குறைவிலா நிறைவேணிக்க வாசகருக்கு எப்பேற்பட்ட பதவி எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தார் மாணிக்க தூக்கி எரிந்து விட்டு சொல்றார் குறைவிலா நிறைவேடுறும் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் இவ்வளவு இருக்கணும் அப்ப அதுல மகான்கள் காசே காசு எடுத்துன்னு போங்கிறாங்க நிறைய நாங்க பாத்துருக்கோம் ஒரு கதையே சொல்லுவாங்க ஒரு சுவாமிகள் கங்க நதி கரையில உட்கார்ந்து கொண்டிருந்தாராம் அந்த கங்க நதி இப்படி இருந்தது ஒரு யாரோ ஒருத்தர் போய் நமஸ்காரம் பண்ணினார் அந்த அவர் போனதுக்கு பிறகு அவருக்கு வியாபாரத்தில் நிறைய ரூபா கிடைச்சது அவர் நினைச்சார் இந்த சுவாமியை கும்பிட்டதுனால தான் நமக்கு நிறைய பணம் வந்தது அதனால அந்த சாமிக்கு ஏதாவது செய்யணும் பல கோடி ரூபா கிடைச்சிருச்சு அதனால அந்த சுவாமிக்கு அழகா தங்கத்தில் காலுக்கு ஒரு தண்டையும் அதுல ரத்தனங்கள்லாம் பதிச்சு நிறைய செஞ்சு ஒரு பெரிய வெள்ளித்தட்டுல நிறைய பழம் தேங்காய் பழங்கள்லாம் வச்சு கொண்டு அந்த தங்கத்தட்டுல அதை வச்சு அந்த வெள்ளித்தட்டுல அதை வச்சு அதை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்றதுக்கு வச்சு அது அவர் மணலில் வெறும் கோமணத்தை கட்டினு இப்படி உட்காந்துருக்காரு ஒைக்குள்ள போய் விழு இல்ல சில பேருக்கு சொல்ல சொல்லுவ கதனா நடந்திருக்கு நடக்காம இருக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நிறைய பாத்திரம் அப்போ இது விழுந்தது அந்த அதுக்குள்ளாமி எங்க விழுந்தது ஒண்ணு எடுத்து உள்ள போட்டு இங்கதான் விழுந்ததுன்னா அப்படி ஆதிசங்கர் சொன்னார் சுரமந்திர தருமூல நிவாசா பூதலம் அஜினம் வாசக சர்வ பரிகிரோக தியாகி விராக அதாவது கோயில்ல படுத்த மரத்தடியில படுத்துக்கு ஏதாவது பெட் இருக்கான் பூமியை விசும்பே கூரை பசும்புல் படுக்கை நாங்க அதுல கீழே படுத்திருக்கார் கட்டிலிருக்கிறது ஏதோ ஒரு தோலை ஏதோ சாதாரண ட்ரெஸ் கட்டிருக்காரு ஒன்னு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களான் மனைவியோ குழந்தையோ ஒருத்தரும் கிடையாது சிஷ்யனும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது ஆனால் அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்கார் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி அவர் வந்து என்ன வள்ளுவர் சொன்னார் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் ரொம்ப முக்கியம் பரிமேலழகர் இதுக்குத்தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் உரை எழுதின மாதிரி நான் பாக்கிறேன் கொஞ்சம் அதிகமா உரை எழுதிருப்பாருன்னா இதுக்குதான் வகை தெரிவான் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படி சொன்னார் வள்ளுவர் அதனால அவனுக்கிட்டதான் எல்லாம் உலகம் எல்லாம் அடங்குகிறது எல்லா பெரிய பெரிய சுவாமிகளை எல்லாம் பாக்குறதுக்கு பணக்காரங்களாம் ஏன் ஓடுறாங்கன்னா அதுதான் அவங்களோட மகிமை புத்தர் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணார் நாட்டில் இருக்கிற அத்தனை அரசர்களும் புத்தர்கிட்ட ஓடினாங்க காரணம் என்னன்னா அவருக்கு இந்த நிறைவு நமக்கு வேணுமேன்னு தான் போனாங்க இல்ல மகான்கள்கிட்ட போறதும் கோயிலுக்கு போறதும் மன நிறைவுக்காகத்தான் அல்ல திருப்திய பழகணும் அப்புறம் பொறுமை பழகனும் கோபத்து வெகுலாமைக்கு எதிர்ப்பதும் பொறுமை அடுத்ததுலாம் சொல்லுகிறது நம்முடைய நாக்கு வந்து எப்பவும் தேன் மாதிரி பேசட்டுமே ஆக இதெல்லாம் சொல்ற இது நாலு மாத்திரம் இல்லை இது நாலு முக்கியமா சொல்லப்பட்டது இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் வள்ளுவர் நிறைய சொல்ல போறார் அன்புடைமை சொல்ல போறார் இனியவை கூறல் சொல்ல போகிறார் நடுவு நிலைமை அடக்கமுடைமை விருந்தோம்பல் செய்ன்றி அறிதல் புறங்கூறாமை வெஹ்காமை ஒப்புரவறிதல் இன்னும் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறார் அதெல்லாம் அறந்தான் அறம் என்று கேட்டீங்கன்னா இத்தனையும் அறம்தான் அதை பற்றி நாம் பிறகு விரிவாக பார்க்கலாம் ஆக அழுக்காறு அவா வெகுளி சொல் நான்கும் எக்கா இயன்றது அறம் இனி அடுத்த குரலுக்குள்ள போகிறோம் சரி சுவாமி புரிஞ்சு போச்சு இப்ப முதல் குரல் என்ன சொல்லியது உங்களுக்காக இல்லை இது எனக்காக நான் சிலதெல்லாம் இருக்கணும் அப்பதான் ஏன் மைண்ட் செட் ஆகும் அதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அறத்தின் பயன் முக்தியும் இம்மை பயனும் மறுமை பயனும் அம்மை பயனும் எல்லாஜனமும் கிடைக்கும் தர்மத்தினாலன்னு சொன்னார் தர்மத்தை பண்ணியே ஆகணும் எச்சரிக்கை செய்யலாம் அதனுடைய இந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை விளக்கினார் இந்த நாளும் தான் மனத்தினுடைய மாசு இந்த மாசுகளை நீக்க வேண்டும் என்று நான்காவது குரலுக்கு விளக்கம் தந்தார் ஐந்தாவது குரலிலே இனி ஆறாவது குரல் சொல்லுகிறது தர்மத்தை பண்றதுக்கு கால ஒத்தி போடாதே நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க சொன்னதெல்லாம் நல்லா விளங்கிச்சு சாமி நான் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் அப்படித்தான் நான் எல்லாம் வீட்டுல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு வந்துடுறேன்னா ஏன் இப்போ வருது அப்படின்னு தான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு வரேன்னு சொன்னா எல்லாம் இந்திரியம் எல்லாம் தேஞ்சே போயிடுது நடக்கீண்டா வீட்டுல எல்லாரும் ஈடு என உண்டா இதோ சொல்லி பாக்கிறோம் இதோ கொஞ்சமா தேருமான்னு அவ்வளவுதானே தவிர ஒண்ணும் வீட்டுல அம்மா அப்பா சொல்லி கொடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கிறத விடவா இதுல தெரிஞ்சிட முடியும் ஏதோ பரவாயில்ல போனா போறது இல்லாட்டி இதுவும் போயிடும் சொல்லி கொண்டிருக்கோமே தவிர அம்மா அப்பாவா இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஈடு என கிடையவே இதுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் இதை வளர்த்துக்கிறதுக்கு அதுல உறுதியாயிருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உபகாரமே தவிர இதெல்லாம் அடுத்ததுதான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்காதேங்கிறார் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொங்கால் பொன்றா துணை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி போடாதே நாளை செய்வதை இன்றே செய் இன்று செய்வதை இப்பொழுதே செய் அப்படி சொல்லலை இன்று செய்வதை இன்று செய் நாளை செய்ய வேண்டியதை நாளை செய் ரொம்ப சொல்லலை இன்னைக்கே செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்தி போடாத நாளைக்கு செய்ய வேண்டியது நாளிக்கு ஒத்தி போடாது அண்ணன் செய் ஆனா வள்ளுவர் சொல்லுகிறார் பாத்துக்கலாம் ஒத்தி போடாதே புண்ணியம் செய்யறத ஒத்தி போடாதேங்கிறார் பரவாயில்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு புண்ணியம் செய்யறேன்னு நினைக்காத நீ இருப்பேங்கிறதுக்கு என்னப்பா உறுதி நேற்றைக்கு இருந்த இன்னைக்கு இருக்கல எத்தனையோ பேர் அப்படி இருக்கும் பொழுது நீ இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உறுதி இருக்கு ஆகவே இப்பொழுதே புண்ணியத்தை துவங்கு சுபசிய சீக்கிரம் நான் சுபசிய சீக்கிரம் இன்றைக்கே ஆரம்பிச்சோம் இல்லாட்டி நாளைக்கு நமக்கு என்ன இருக்குமோ தெரியாது ஒரு பாட்டே உண்டு ராமன் நாமம் நீ துதி இன்றே நாளை என்றால் யாரே கண்டார் பாபநாசம் ராமம் நாமம் நீ துதி மனமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அந்த பாடத்துல பாடல்ல வரும் நாதன் நாமம் நீ துதி இன்றே பகவானுடைய நாமத்தை இன்னைக்கே ஸ்தோத்திரம் பண்ணு நாளை என்றால் யாரே கண்டார் நாளைக்கு நீ இருப்பேங்கிறது என்னப்பா உறுதி இருக்கு என்ன செய்வாய் துணை யார் வருவார் உலகில் எனவே ஈசனை இன்றே துதிப்பாயாக அன்றறிமாம் என்னது அறஞ்செய்கன்னு சொன்ன நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒத்தி போடாதேப்பா இந்த ஒத்தி போடுறது வேண்டே வேண்டா இப்பவே ஆரம்பிங்கிறாங்க என்ன சொன்னாங்க அழிகின்ற காலத்தில் அழியாத துணையாக உயிருக்கு கூட வருவது நீ செய்த நல்வினைகளும் தீவினைகளுமே ஆகும் இதுக்கு பெரியவங்க இன்னொரு ஸ்லோகம் இதே மாதிரி சொல்லி வச்சாங்க சமஸ்கிருதத்திலேயே அது என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம செத்து போயிட்டோமான உற்றார் உறவினர்கள் நம்மளை கொண்டு போய் செதையில வைப்பாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செத்து போன சரீரத்தை கொண்டு போய் அந்த செதையில வச்சு நெருப்பு மூட்டிட்டு திரும்பிடுவாங்களாம் நம்ம கூட நாம் பண்ண புண்ணியந்தான் வரும்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது மிருத்தம் ஷரீரம் உத்ஜிய காஷ்டலோஷ்டமம் விமுகா பாந்தவ பயப்படாதீங்க நினைக்கணும் அப்பதான் புத்தி வரும் நான் நினைக்கிறேன் அதனால தலைகள் எல்லாம் போட்டு அது மேல வந்து இந்த மண் இருக்க நல்லா அந்த காலத்துல அப்படி எல்லாம் இப்ப எல்லாம் இதெல்லாம் வந்துருச்சு மின்சார மயானம் எல்லாம் எலும்புனா கட்ட காஷ்டி விட்டு விட்டுவா யாந்தி பந்துக்கள் எல்லாம் திரும்பி விடுவார்கள் தர்மஹா தம் அணுகச்சதி ஒரு பாட்டே இருந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ நாங்க யாரோ இல்லை புண்ணியம் அதை மாத்தி பாடிட்டாங்க கடைசி வரை வர்றது பிறவிதோறும் தொடர்வது நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளே ஆகும் வள்ளுவர் சொல்றார் ஒத்தி போடக்கூடாதுங்கிறார் இந்த குரல்ல அறத்தை செய்வதற்கான காலம் சொல்லப்படுகிறது அறத்தை நிறைவேற்றுவதற்கான காலம் சொல்லப்படுகிறது அறத்தை நிறைவேற்ற வேண்டியது பொழுதே உயிருக்கு உறுதியை தேடிக்கொள் இந்த உடல் என்று விட்டு விடப்போகிறது உயிர் சுட்டுவிடப்போகிறார் உடலை பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையன் காட்டிடை வைத்திட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே அப்படி வந்து இளமை நிலை அல்லாதது நிலை இல்லாதது செல்வம் நிலை இல்லாதது அப்படி இருக்கிற போது புண்ணியத்தை இப்பவே செய்யணும்பா அப்படின்னு இந்த குரல் சொல்லுகிறது அன்றறிவான் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தை பற்றி நான் ஒரு சிறு விளக்கம் சொல்றேன் இன்னும் அது நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்ல சிலதெல்லாம் இருக்கேன் அறம் வந்து நான்கு வகையாக மேலும் பிரிக்கப்படுகிறது அதாவது நம்ம செய்யற பெரியவங்க நம்ம குடும்பத்துல சடங்குகள்லாம் இருக்கு பாருங்க குழந்தைய உற்பத்தி பண்றதே ஒரு தர்ம காரியம் நம்ம குழந்தையே ஒரு தர்மானுஷ்டானமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்கு பேரே கர்ப்பாதான சம்ஸ்காரம் ஒரு உயிரை தோற்றுவிப்பதிலிருந்து அந்த உயிரை அந்த உடலை வந்து ஒரு உயிரை தோற்றுவிக்கிறது அதுல இருந்து கடைசியில அந்தயேஷ்டி இந்த மரணத்துக்கு பின்னால செய்யறது வரைக்கும் எத்தனையோ சடங்குகள் நம்முடைய மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றும் இந்த பாரத தேசத்திலே ஒரு சிலர் அதை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் நிறைய பேர் பண்றோம் இறந்து போனா சடங்கு பண்றோம் கல்யாணத்துக்கு பண்றோம் அதெல்லாம் நீங்க தர்மமா நினைக்கணும் சுவாமிகள் எடுத்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தர்மத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அதனால எல்லாத்துக்குமே பெரியவங்க ஒரு முறை வச்சிருக்காங்க திருமணத்துல இருந்து திருமணத்தில இருந்து எல்லா சடங்குகளும் தர்மமாகும் இதுல வந்து அவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நமக்கு பின்னால வர தலைமுறைகளுக்கு நம்முடைய சடங்குகள் எல்லாம் வச்சிருப்போமா இல்லையானே தெரியல நம்ம சொந்த சௌரியத்துக்காக நம்முடைய சொந்த சுகத்துக்காக சுயநலத்துக்காக பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற சடங்குகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சடங்குகளை எல்லாம் நம்ம அழிச்சோமானா வேற மதங்கள் சடங்குகளை புகுத்திவிடும் அந்த ஆபத்து இருக்கிறது மற்ற மதத்தினுடைய சடங்குகள் நமக்குள்ளே புகுந்துவிடும் அது மட்டுமல்ல சடங்குகளால் மனோரீதியான எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றன அதை பலர் அறிய மாட்டார்கள் இந்த சடங்கு செய்யறதுல சில சடங்குகள்லாம் என்ன நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் ரிச்சுவல்ஸ் வைதிக கர்மங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற கடமைகள் இதெல்லாம் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக சுகத்துக்காக இதெல்லாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்றாங்க குறைக்கிறாங்க போராடத்துக்கு இதை செய்து வைக்கிற ஐயர்கள் சரியில்லைங்கிறதுக்காக நிறைய பேர் விட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சடங்குகள் அறம் என்று சொல்லப்படும் இன்னும் மேலும் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை ஆழமாக சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் எல்லாம் வல்ல இறைவனும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் நான் இதற்கு பிறகு சில அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது நான் வழக்கம் சொல்ல வேண்டிய பாடல்களை சொன்ன பிறகு அந்த அறிவிப்புகளை கேட்டுவிட்டு நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு